பிரபிஜா தோற்றவேத்தயே ஞானமுதிரா கிருஷ்ணா கீதமே நம நமோஸ் வியசவிஷாலே ஃபுல்லாரவிய தபிர நேற்றையேனப்பூர்ணித்தோனமயப்பதீபீமவீதாசாஸ்திரத்தைப் படிப்பதற்கு முன்னால் சொல்லக்கூடிய தியான ஸ்லோகங்களிலே இது இரண்டாவது தியான ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது இந்த தியான ஸ்லோகம் வியாசரை போற்றி புகழ்வதாக இருக்கிறது அதாவது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஹே வியாச தே நமஹா அஸ்து ஓ வியாசரே உங்களுக்கு நமஸ்காரம் நீங்கள் எப்படிப்பட்டவர் விஷால புத்தே இங்கே ரொம்ப ரொம்ப விஷாலமான புத்தியை பரந்த மனப்பான்மை உடையவர் இந்த பிராட் அவுட்லுக்குன்னு சொல்கிறோமே அது வியாசருடைய விசேஷ குணம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கஷேமமாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான தெய்வீகம் நிறைந்த அறிவு நூல்களை எல்லாம் நமக்கு அவர் கொடுத்துருக்கார் மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையாளர் அவர் வேதங்களை எல்லாம் பாதுகாத்து கொடுத்தவர் வேதங்களையெல்லாம் எப்படி காப்பாற்றணுங்கிறதுக்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சு சமூகத்துக்கு கொடுத்தவர் பதினெட்டு புராணங்களையும் மகாபாரதத்தையும் பிரம்மசூத்திரத்தையும் எழுதினவர் வியாசரால் சொல்லப்படாத விஷயம் மூணு லோகத்திலையும் கிடையாது வாங்க வியாசோட்சிஷ்டம் என்று வியாசரை புகழ்ந்து நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றன அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி முகங்கிறது முகமண்டலத்தையும் குறிக்கும் சொல்லக்கூடிய சொற்களையும் குறிக்கும் புல்ல அரவிந்த ஆயத்த நல்லா மலர்ந்திருக்கிற தாமரை எதழைப் போல அவருடைய கண்கள் இருக்கின்றன என்று அவருடைய கண்களை புகழ்ந்து சொல்றோம் அந்த அறிவின் ஒளி கண்களிலே வெளிப்படுகிறது பக்குவம் உள்ளவர்களுக்கு இந்த உண்மை விளங்குகிறது அவரை எப்படி சொல்லி புகழோம்னு கேட்டா விசால புத்தே புல்லாரவிந்தாய பத்திரநேத்திர வியாச என்று வியாசரை அழைக்கிறோம் விழிக்கிறோம் அவருடைய மகிமையை சொல்லி அவருக்கு நமஸ்காரம் சொல்றோம் பாரத தைல பூர்ணா ஞானமயா பிரதீப பிரஜ்வாலிதாது அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் எப்படி மகாபாரதம் அப்படிங்கிற எண்ண நிறைஞ்ச ஞானமயமான தீபம் சிறந்த தீபம் அறிவொழியை எங்கள் உள்ளத்திலே ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் புறத்தில் இருக்கிற விளக்கச் சொல்லி அகத்துல இருக்கூடிய அறிவொழிய இங்க சொல்லி இருக்கு அதாவது நம்முடைய உள்ளத்தையே அகலா வச்சுக்கலாம் அந்த உள்ளத்துல மகாபாரதம் எண்ணம் இருக்கு பகவத்கீதையை திரியும் சொல்லலாம் அந்த பகவத்கீதா சாஸ்திரத்தினுடைய அறிவுமயமான அந்த ஒளியானது ஜுவாலையாக அர்த்தம் பண்ணிக்கணும் தங்களால் நன்றாக ஏற்றுவிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால உங்களுக்கு நமஸ்காரம் எதுக்காக பண்றோம் நீங்க பண்ணிருக்கிற காரியம் யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் தொன்னூற்றி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள்னு சொல்லுவாங்க இன்னும் சில ஸ்லோகங்கள் எல்லாம் சேர்த்தா ஒரு லட்சத்துக்கு மேலே வந்துடும் அப்பேற்பட்ட ஸ்லோகத்தை எல்லாம் எழுதி பிரஜ்வாலனம் இந்த ஞான தீபத்தை அவர் ஏற்றி வைத்திருக்கிறார் துவயா பாரத தைல பூர்ணஹா ஞானமயா பிரதீபா தங்களால் மகாபாரதம் என்கின்ற எண்ணெய் நிறைந்த அறிவுமயமான சிறந்த தீபமானது நன்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அத்தகைய உங்களை நாங்கள் வணங்குகிறோம் தாங்கள் பரந்த விஷாலமான புத்தியை உடையவர்கள் நல்ல தாமரை போன்ற அகன்ற சிறந்த கண்களை உடையவர்கள் உங்களை வணங்கி நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம் பண்படுத்திக் கொள்கிறோம் கீதா சாஸ்திரம் நன்றாக எங்களுக்கு விளங்குவதற்கு அனுகிரகம் செய்யுங்கள் அருள் புரியுங்கள் என்பதை தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம் இந்த ஸ்லோகத்தை அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது இந்த அருள் உரைகளை உங்கள் மொபைலில் பெற டபுள்